வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாம் ஆண்டு பிரெஞ்சு நாணயம் ஃப்ராங்க் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கலிபோர்னியாமில் பெருமளவு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் போக் அறிவித்தார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் வாகனம் அறிமுகமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சென்னை கன்னிமாரா பொது நூலகம் ஆளுநர் சர் ஆர்தர் ஹாவ்லக் என்பவரால் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது விடப்பட்டது. தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு யூட்டா முப்பத்தி ஆறாவது மாநிலமாக அமெரிக்காவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் தனது புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தியது கிர்கிஸ்தான் சோவியத் ஒன்றியத்திற்குள் முழுமையான குடியரசாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் பின்லாந்து ஹங்கேரி ருமேனியா ஆகிய நாடுகளின் மீது பிரிட்டன் போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக அடுத்த அடுத்த நாட்களில் பன்னிரெண்டாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டு லட்சம் பேர் வரை உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் அனைத்து மூன்று லட்சத்தி இருபத்தி டச்சு மக்களும் வெளியேற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்டிடி தொலைபேசி இணைப்பு சேவை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 இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிஜியில் ராணுவ புரட்சி மூலம் அதன் ராணுவ தளபதி ஒரேக் பைனி மர்மா என்பவர் அரசை கைப்பற்றினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய மத்திய அரசில் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த சிபு சுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அவரது உதவியாளரை கொலை செய்த குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார் இனி நாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மார்டின் வான் பியூரன் அமெரிக்காவின் எட்டாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு பாகாஜுதீன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வால்ட் டிஸ்னி அமெரிக்க இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வர்னர் ஐசன்பர்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஷேக் அப்துல்லா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மொஹிதீன் பேக் இலங்கை திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டபிள்யூ டி அமரதேவா சிங்கள பாடகர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பூமி பால் தாய்லாந்து மன்னர்